மா போட்டுவபெருமான் அறியாக இருக்கிற சுந்தரர் அணுக்கவன் தொண்டர் அந்த தொண்டர் இருக்கேன் ஆயிரம் தொண்டர் கடைசியில் ஆயிரமாவது தொண்டராக எட்டி நிற்கிறவர் அல்ல முதல்ல நிற்கிற தொண்டர் சிவபுரொண்டர் திரும்ப பக்கத்தில் நிற்பார் சுந்தரர் என்ன வேணும் கைய நீட்டுவார் விபூதியை ஒரு கிண்ணத்தை கையில் வச்சுவிட்டு அந்த சுந்தரரை காட்டுவார் சிவபெருமான் அள்ளி வர்றவருக்கு விபூதி கொடுப்பாங்க சிவபெருமானத்தை போய் கைலையில நாம நமஸ்காரம் பண்ணா சிவபெருமான் விபூதி அள்ளி குடுக்கணுமே அந்த விபூதி கிண்ணத்தை யார் பக்கத்துல வச்சிருக்காருன்னா இந்த சுந்தரரை தான் வச்சிருக்காரு ஆகவே திருநீரும் சாத்தும் மாலையும் தாங்கி கொண்டு போகிற அணுக்க தொண்டு செய்கிறவர் இந்த சுந்தர அதனால அணுக்க வந்தோண்டர் மலோலை எழில் ஆரூரில் இருக்கும் நாள் ரொம்ப குளிர்ந்த தண்டற்காற்று வீசும்படியான திருவாரூரிலே இந்த சுந்தரர் இருந்து கொண்டிருந்தார் அப்படி இருக்கும்போது சேரர் பெருமான் தன்னை நினைந்து சேர்நாட்டில் தன்னுடைய தோழர் நண்பர் இருக்கிற சேரமான் பெருமாளை பார்க்கணும்னு இவருக்கு ஒரு ஆசை திடீர்னு வந்தது அதாவது ஒரு ஆடி மாசம் சுவாதி ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி நினைச்சுட்டாரு ஆடி சுவாதிக்கு மோட்சம் போனோம் அதுக்காக நிறுத்தி கணக்குறேன் ஆடி சுவாதிக்கு முன்னாடி தன்னுடைய சேரமான சந்திக்கும் நினைப்பு வந்தது தனி நினைந்து தெய்வ பெருமாள் காதல் வேணு உடனே திருவாரூர் கோயில் போய் அங்க முதல்தானத்தில் இருக்க பெருமான வணங்கினார் சாரல் மலை அணைவதற்கு மலை நாடு போகணுங்கிறதுக்காக மலை நாடு போகணுங்கிறதுக்காக தவிராவிருப்பின் உடன் போகவே தன்னோடு துணை இல்லையே தான் எப்படி போகணும் உடன் போன்றார் சேர போனார் யார சேர ஆட்சிட்டு போனார் சுந்தர போகும்போது கூட சேரமான் போகல இன்ன ஒருத்தரை சேரமானோட போயிட்டு திரும்ப வந்தாச்சு இப்ப இரண்டாவது தாமட்டும் போறார் தாமட்டும் தனியா போகும்போது அவர் விருப்பின் உடன் ஆசையும் பக்கத்துல வச்சு போனார் மட்டும் போல தானும் தன் ஆசையுமா போனார் அத உடன் போனார் வார்த்தையில விருப்பின் உடன் விருப்பையும் தனக்கு பக்கத்திலே துணையாக வைத்து அவர் போனார் என்று சேர்க்கிறார் சொல்ற நன்னீர் பொன்னி திருநாட்டு நாதர் மகதூர் திருப்பதிகள் போற எத்தனையோ ஸ்தரம் அதெல்லாம் தாண்டி போனார் முன்னி கிரஞ்சி போய் எல்லாத்தையும் வணங்கு கொண்டு போனார் முல்லை பாடப்பை கொள்ளை மான் துள்ளிம்கூட கொங்கில் என்ற நாட்டுக்கு போறது அந்த கொங்கு நாட்டிலே குட கொங்குன்னு மேற்கு கொங்குன்னு கீழ்கொங்கு ரெண்டு விதமான கொங்கு நாடு உண்டு அதில் மேல்கொங்கு என்று சொல்லுகிற நாட்டுக்கு போனார் மேல்கொங்கு என்ற நாடுதான் கோயம்புத்தூர் பக்கம் அது ஈரோடு பக்கம் கீழ்கொங்குன்னு பேர் ஈரோடு பக்கம் கீழ்கொங்கு என்றும் ஈரோட்டுக்கு மேற்கு அவிநாசி பக்கம் ஏற தாழ அதெல்லாம் மேல் கொங்கு சொல்லப்படும் அந்த அவினாட்சிக்கு பக்கத்தில் இருக்கிற பழனி எல்லாம் இருக்கு பாருங்க அந்த பழனி எல்லாம் கூட கொங்கு நாடுதான் சேரர் கொங்கு வைகாவூர் நாடகில் சேரர் கொங்கு வைகாவூர் நாடகில் பழங்கு அந்த பழனிமலைன்னு அண்ணகிரியார் பாடி சொல்ற ஆகவே அந்த கொங்கு நாட்டை சேர்ந்ததுதான் பழனிமலை அந்த ஊருக்கு குடகம் கிளை அது அவினாசிக்கு வர சென்னி மிசை வைத்தவர் செல்வர் திரு புக்குளியூர் சென்றடைந்தார் புக்குளியூர் என்ற ஊருக்கு வந்தார் அப்படி வந்து வரும்போது ஒரு நாள் விடியற் காலம் வர இவர் சுவாமி தரிசனத்துக்காக சுந்தர போறார் கோயில் சன்னித்தரு சன்னையை தருற ரெண்டு வீடுகள் எதிரேது ரெண்டும் கோயில் பூஜை பண்ற குருக்கள் வீடு குருக்கள் ரெண்டு குருக்கள் வீடுகள் அந்த வீட்டில் அப்படி போய்கொண்டே இருக்கிற போது ஒரு வீட்டுல அழுக ஒளி சத்தம் கேட்குது ஒரு வீட்டுல மேலதாஜி சத்தம் கேட்குது இவருக்கு அப்படி தெருவோரை போனவருக்கு ரெண்டு ஒலி வித்தியாசம் கட்ட உடனே நின்றுட்டாரு மேலதார மட்டும் அடிச்சாங்கன்னா கல்யாணம் நம்மள கூப்பா நம்ம விடும் நேரானு போயிருப்பாரு அழுக மட்டும் இருந்தா சரி ஏதோ அழுகிறாங்க நம்ம கோயிலுக்கு போகணும் போயிருப்பாரு என்ன வினோதம் ஒரு வீட்டுல அழுகிறாங்க ஒரு வீட்டுல மேல சத்தம் கேக்குது என்னன்னு விசாரிக்கிறது பக்கத்துல வந்த உள்ளூர் அடியார்களை கேட்கார் தன்னோடு கூடுகிற பழைய அடியாருக்கு ஊர் செய்து தெரியாது தன்னை அழைச்சி வந்த உள்ளூர் அடியார்களை பார்த்து கேட்கிற மறைவாடும் அப்பகுதியில் அண்டன் வாடுகின்ற அந்த ஊரில் மாட வீதி மறுங்கனைவார் மாட வீதியில் வர்றவர் நிறையும் செல்வத்து எதிர்மனைகள் ரெண்டு வீட்டிலயும் பெரிய பணக்கார வீடு எதிர் எதிர் வீடு இரண்டில் நிகழ் மங்களையும் ஒளி ஒன்றில் ஒரு வீட்டில் நல்ல மங்களவாத்தியம் மேலதாளவாத்தியம் சத்தம் கேட்குது அழுகை ஒலி வந்து எழுதலும் இன்னொரு வீட்டில் அழுகிற ஒளி எழுந்தது ஆங்கு உறையும் மறையோர்களை ஆகவே தன் பக்கத்தில் வந்த உள்ளூர் அண்டமர்களை பார்த்து இரண்டும் உடனே நிகழ்வது என்னென்றார் என்ன ரெண்டும் ஒரே வீட்டில் இப்படி எதிர் எதிர் வீட்டில் இது என்ன காரணம் ஒரு தப்புட்டு இருக்காங்க ஒரு வீட்டுல கல்யாணம்னா அந்த எது வீட்டுல அமங்கலம் இருந்தா அந்த அமங்கலத்தை செய்யாம மறைக்கணும் அமங்கலம் காட்டக்கூடாது அல்லது அமங்கலம் ரொம்ப பெருசா இருந்ததுன்னு வச்சுருந்தோம் அந்த வீட்டுக்காரங்க மங்களத்தை இன்னொரு நாள் ஒத்தி வச்சுக்கணும் ஒருத்தர் கொடுத்தர் விட்டு கொடுத்துதான் நடக்கணும் உலகம் ஆனா இங்க அவர் வீட்டில் கல்யாணம் நடக்குதுங்கிறது தெரிஞ்சும் எதிர் வீட்டுக்காரங்க அதை விட்டுக் கொடுக்காம அழுத பருவோம் அவங்களுக்கு நல்ல காலம் இருந்தது ஒழுக்கமான அவசியம் வந்தது கேட்டார் இரண்டும் நிகழ்வது என்ன ரெண்டும் சேர நடக்காதே நடக்கக்கூடாது இங்க நடக்குதே இதுக்கு என்ன காரணம் என்று அதான் கேள்வி கேட்டார் அந்த அரவணங்கி அரும்புதல் வேறு உடனே உள்ளூர் அந்தமர்கள் சுந்தர வணங்கினார்கள் ஐயா இந்த ரெண்டு வீட்டிலும் ரெண்டு பிள்ளைகள் அஞ்சு வயசு பிள்ளைகள் ஐயாண்டு வந்தபெராயிரத்து அஞ்சு வயசு பிள்ளை ஆயிருந்த காலத்திலே குளித்த மடிவில் ரெண்டு குழந்தைகளும் சேர்ந்து போய் குளித்தார்கள் இந்த வீட்டில் ஒரு பையன் இந்த வீட்டில ஒரு பையன் ரெண்டு பேருக்கும் அஞ்சு வயசு ஆயிக்கொண்டிருக்கிற நாள்ல முன்ன அஞ்சு வயசு ஆகிற போது அவங்க குளத்தில் போய் குளித்தார்கள் மடிவில் முதலை ஒரு ம விழுங்க அந்த ரெண்டு விழுங்கி விட்ட பிழைத்தப்பிச்சு கரையேறான் முதல்க்கு ஆப்பிடாம கரையேற பிழைத்த அந்த தப்பிச்சு வந்த பிள்ளைக்கு இன்னைக்கு ரெண்டு வருஷம் ஆயி ஏழு வயசு ஆகி போச்சு ஏழு வயசுல அவங்க வீட்டுல பூனூல் கல்யாணம் பண்றாங்க உபநயனம் நடத்துகிறார்கள் முன்னூறு அணியும் கல்யாணம் அதான் முன்னூறு அணியும் கல்யாணம் அதுதான் உபநயனம் ஹிந்தமனை மற்றும் ஹிந்த மனை தப்பி பிழைத்தவனுக்கு முன்னூறு அணியம் கல்யாணம் நடக்கிறது அதை கல்யாணம் இல்ல உபநயன் நடக்குது இன்னொரு எதிர்மனை இருக்காது என்னன்னா இழந்தாறு அழுகை இருந்த பையனும் அஞ்சு வயசுல முதல தின்னுதே அந்த பிள்ளைங்க இன்னை ஒரு உயிர் இருந்தா ஏழு வயசு ஆயிருக்குமே அவனுக்கு நம்ம இன்னைக்கு பூநூல் போட்டிருக்கலாமே போட முடியாம போயிட்டுதேன்னு அழுகை ஊழி இந்த நடந்தது என்று சொன்னார்கள் உள்ளூர் விவரம் தெரிஞ்சவர்கள் அருளை இந்த ரெண்டையும் கேட்டார் உடனே சுந்தர வடபாழி சாப்பிடலான்னு அங்க உகன வீட்டுக்கு போனா இல்ல அழுக நடக்கிற வீட்டுக்கு தான் வந்தார் அதான் பெரியவர் இடத்துல உள்ள ஒரு உயர்வு கல்யாணம் வீட்டுக்கு அவசியம் இல்ல போனே கஷ்டப்படுகிறவர்களுக்கு உதவி செய்யத்தான் ஒரு மனிதன் போகணும் ஆக துக்கம் இழந்தவருக்கு உதவி செய்யலாம் என்பதற்காக சுந்தரர் வரார் இத்தன் மையினை கேட்ட அருளி இறங்கும் திருவுருள்ளத்தினராய் மனசிலே இரக்கம் கொண்டவராய் சுந்தரர் மொய்த்த முகைதார் வந்தொண்டர் தம்மை உன்னே கண்டி அந்த வீட்டு வாசல்ல போய் ஏறிவிட்டார் பாசல்லு சுந்தரன் உள்ள வரார் தெரிஞ்சு அவர் உள்ள இருந்து வெளியில ஓடிவந்து தாயின் தந்தையும் காலில் விழுந்து மணங்கினார்கள் பந்தொண்டர் தம்மை முன்னே கண்டு இரஞ்ச வைத்த சிந்தை மரையோனும் மனைவி தானும் மகவிழந்த சித்த யோகம் தெரியாமே பந்து திருத்தாள் இறங்கினார் ரெண்டு பேரும் கண்ணெல்லாம் தொடச்சி விட்டாங்க நான் குழந்தை இழந்தோங்கிற வருத்தத்தையே வெளியில காட்டில அந்த சுந்தருடைய காலில் விழுந்து தாயும் தந்தையும் வணங்கினார்கள் அப்ப சுந்தர் ரெண்டு பேரையும் பாக்கிறார் துன்பம் மகல முகமலர்ந்த தொழுவார்த்தம்மை துன்பமே முகத்தில் காட்டாமல் மலர்ந்த முகமர்ச்சியோடு தன இழந்தீர் நீரோ பிள்ளை இழந்தவங்கள பிள்ளை இழந்துட்டு இப்ப சுகமா அதாவது கொஞ்சம் கூட வருத்தம் இல்லாம என்ன வணங்குறீங்களே நிஜமாவா நீங்க பிள்ளை இழந்தவங்க தானா தந்தை கேட்கிற நீங்க பிள்ளை இழந்தவர்கள் என்று கேட்டார் இன்ப மைந்தனை இழந்தீர் நீரோ என்ன எதிர் வணங்கி முன்பு போகுந்து போனது முன்னே ஐயா அதையே இப்ப சொல்றீங்க அது முன்னே நடந்த கதை இந்த தாயின் தந்தையும் சொல்றாங்க பாருங்க அது முன்னே இறந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னே இறந்து போன கதை அது என்ன இப்ப நாங்க உங்க திருவடியை வணங்குற புண்ணியம் எங்களுக்கு கிடைச்சதே அப்படி முன்பு திருவடியை நாங்கள் வணங்க தயாரா இருக்கோம் அதுதான் எங்களுக்கு பெருசு குழந்தை இறந்தது எங்களுக்கு பெரிதல்ல அது பழைய கதை அது விட்டு என்று இவர்கள் சுந்தரருக்கு ஆதரவு பேசுற அன்பு பொழுதாகாமல் எழுந்த உழைப்பெற்றோம் நாங்கள் செய்த அன்பு வீணாகல சுவாமி எங்க வீட்டுக்கு வந்தீர்கள் அதுவே எங்களுக்கு பெரிய பாக்கியம் என்ற அவர்கள் ஞான சுந்தரரை வரவேற்றார்களாம் அப்போ அவர் சொல்றார் சுந்தரர் மைந்தனை இழந்த துயருமது தான் வந்த தனைய அணைவதற்கே சிந்தை மகிழ்ந்தார் நாங்கள் பிள்ளை இழந்து போனது கூட வருந்தல நான் வந்துட்டேங்கிறதுக்காகவே இவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் மறையோனும் மனைவி தானம் சிறுவனந்த முதலைவாய் என்று மறைத்து கொடுத்தேன் உங்க பிள்ளைய எந்த முதலை விழுந்துச்சோ அந்த முதலை வாயிலிருந்து அந்த குழந்தைய வாங்கி கொடுத்த பிறகுதான் கோயிலுக்கு போக வேண்டா எனக்கு கோயில் பெருசு இல்ல உங்களுக்கு குழந்தை வாங்கி கொடுத்ததான் பெருசு இதுலதான் ஒரு உச்சிமான விஷயம் பார்க்க போறோம் இப்ப இந்த சைவர்கள்லாம் நூல் பாடுகிறார்கள் அடியார்களுக்கு நிறைய சாப்பாடு போடுறார்கள் கொடுத்தார்கள் கதை சொல்றாங்களே இந்த சமூகத்துக்கு என்னையா செய்தார்கள் இந்த அடியார்கள் சமூக சேவை செய்யலையா எல்லாம் அடியார்கள் அடியார்கள் அடியா தங்களுக்கு வேண்டியவங்க எல்லாம் கூட்டு வச்சு சாப்பாடு போட்டார்களே தவிர ஏழை எளியவங்களுக்கு சமூகத்துக்கு என்ன செஞ்சார்கள் ஒரு கேள்வியை இப்ப கேக்குறாங்க எல்லாரும் அவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த கதையை சொல்லி சுந்தர் என்ன சொல்றாரு பாரியா நான் கோயிலுக்குட போகமாட்டேன் அந்த இறந்து போன குழந்தையை மீட் அவங்களுக்கு கொடுத்துட்டாயா கோயிலுக்கு போயின்னு சொல்றாரு அப்ப சுவாமியை விட சமூகத்தில் ஏற்பட்ட ஒரு வருத்தத்தை தனிப்பது முக்கியம்னு நினைச்சாரா கோயில் வழிபாட்டை முக்கியம் நினைச்சாரா அப்ப சமூக தொண்டு எவ்வளவு உடையதாக பெரிய புராணத்தில் கருதப்பட்டிருக்கிறது இது போல நிறைய இடம் இருக்கு ஒரு இடம் இல்ல நிறைய இடங்கள் இருக்கு அவங்கள்ட்ட அடிச்சா அப்ப வாய் திறக்க சமூக தொண்டு என்ன செய்தது உங்களுடைய நூல் எங்கள் நூல் நிறைய சமூக தொண்டுதான் எங்கள் சைவத் தொண்டு பேர் என்ன சைவத் தொண்டுன்னு சொல்றேன் தவிர உள்ளபடிக்கு எங்க ஆளு அடியாருக்கு சாப்பிட போடுறாங்க எத்தனையோ ஏழைகளும் தான் இன்னைக்கு சாப்பிடாறு நினைச்சு பாருங்க அடியாருக்கு மட்டும்தான் சாப்பிட போடுற போடுறது என்னமோ அடியார்களுக்கு தான் சொல்றோம் ஆனா கடைசியில் எல்லாருக்கும் தான் சாப்பாடு நடக்குது ஆகவே சமூகத்தை விட்டு இந்த சைவர்கள் இருந்ததில்லை சமூகத்தோடு சேர்ந்துதான் இந்த சைவர்கள் இருக்கிறார்கள் சமூக தொண்டுன்னு தனியாக செய்ய வேண்டிய அவசியம் இல்ல சாமியே இல்ல உங்களுக்கு இறைவனோடு பணி செய்கிறது இறைவன் தொண்டையும் ஒன்றாக வச்சு இறைவன் தொண்டு அடியாறு தொண்டு சொல்றான் சொல்றதை அடியாறு தொண்டை தவிர அது சமூக தொண்டுதான் என்று அவர்களுக்கு புரிய வைக்கணும் அப்படி புரிய வைச்சோம்னா நாளைக்கு நம்ம பார்த்து யாரும் சமூகத்தொண்டு என்ன செய்தீர்கள் என்று கேட்கவா இருக்காது அதுக்க இருந்தாலும் இடங்கள் ஒரு இடம் வந்தது உங்களுக்கு நினைவுபட்டு சொன்ன அதன் பிறகு இவ்வாறு செய்தருளி இவர்கள் புதல்வந்தனை கூடிய வெவ்வாய் முதலை விழுங்கும் அடி எங்கே என்று வினவி இந்த குழந்தைய விழுங்குனது குளம் இருக்கே இந்த முதலை இருக்கிற குலை எங்க இருக்கு வாங்கோ அருட்டாரு ஆழு பொய்கை இங்க அவ்வாழ் பொய்கு எடுக்கும் பாட்டில வாங்கிறது அந்த முதல வாழ்கின்ற குளம் என்று அர்த்தம் சொல்வார்கள் முதலை இல்லப்பா முதலை செத்து போச்சு தண்ணி இல்ல ஆனால் அவ்வாழ் என்று வாழும் பிரிக்கப்படாதே அவ் அந்த ஆழமான பொய்கை ஆழ் பொய்கை என்ற அந்த வரிய சரியா பிரிச்சு படிக்கணும் அவ் ஆழ் பொய்கை கரையில் எழுந்தருளி அவனை அவனை அன்று கையு கவர் வைவான இறு முதலை அந்த குழந்தையை விழுங்கிய முதலை அந்த பிள்ளையை திரும்ப கொண்டு வருவதற்காக திருப்பதிகம் தொடங்கினார் என்ற வார்த்தைக்கு தொடங்குதல் ஆரம்பித்தல் அதுதான் எடுத்தல் பதியம்பாட ஆரம்பித்தார் அப்படி பதிகம்பாட ஆரம்பித்தவர் நாலாவது பாட்டு வருகிறது வேற பஞ்சமாவது உரைப்பார் உரை என்று எடுத்த திருப்பாட்டு இது நாலாவது பாட்டு அந்த பதியத்தில் நாலாவது பாட்டு உரைப்பார் என்ற பாட்டு இந்த நாலாவது பாட்டு முடிய போகுது முடிய போற நேரத்தில் வரைப்பான்மையில் நீழ்்தடம் புயர்த்து மரலிமைந்தன் அந்த இடத்துல யமன் வரா அந்த குழந்தையினுடைய உயிரை அந்த குளத்தில் இருந்தான் கொண்டு போறான் முதல விழுங்குது விழுங்கும்போது அந்த குழந்தையின் உயிரை யமன் பிடிச்சிட்டு போயிட்டான் உடம்ப முதல முழுங்கிட்டுது அந்த குழந்தைய வரவழைக்குன்னா யமன் டேன் உயிரை வாங்கணும் முதலிட்டேன்னு உடம்பை வாங்கணும் ஆகவே என்ன பண்றார் கரைக்கால் முதலை தர சொல்லு காலனை அப்படியே பாட்டு பாடுற ஏ முதலையே கரைக்கால் இந்த கரையிலே இந்த பொய்கை மதுவின் கரையில நான் நிக்கிறேன் இந்த கரையிலே கொண்டு வந்து குழந்தைய கொடுக்கணும் யமனே உயிரை கொண்டு வந்து கொடுக்கணும் இந்த முதல உடம்ப கொடுக்கணும் முதலை தரச்சொல்லு காலை முதலையும் காலனையும் இந்த குழந்தைய கொடுக்க சொல் என்று நாலாவது பாட்டு உத்தரவு போட்டார் உடனே யமன் வந்து உயிரை கொடுக்கிறான் முதல தான் விழுங்கின உடம்ப கொடுக்குது அதுக்குள்ள அந்த காலம் என்ற ஒரு என்று ஏழு வயசு நிரப்புது அந்த குழந்தைய ஏழு வயசு குழந்தையா கரையில கொண்டாந்து விட்டுது அப்புறம் அஞ்சாவது பாட்டு ஆறாவது பாட்டு படிச்சோம்னா அதுல பிள்ளைய கொடு வேண்டுகிற வேண்டுதலே இல்ல அந்த பதிகத்துல முதல் நாலு பாட்டில்தான் பிள்ளையை கொடுக்கணும் பிள்ளையை கொடுக்கணும் பிள்ளையை கொடுக்கணும் கேட்டுக்கிட்டே இருக்காரு அஞ்சாவது பாட்டில போய் பார்த்தோம்னா சாதாரணமான ஒரு விஷயம் தான் இருக்கு அதிலிருந்து பிள்ளை தர சொல்லுகிற விஷயம் இல்ல இதை சேக்கிடா பதிகத்தை படிச்சு பார்த்துட்டு கடைசியில என்ன பண்ணார் இந்த உரைப்பார் உரை என்ற பதிகம் பாடுனோடயே குழந்தை வந்துருச்சுன்னு எழுதினார் அந்த தைரியம் சேக்கிடாருக்கு பதிகம்பாடி முடிச்ச உடனே குழந்தை வந்து சொல்லாதான் அந்த பதிகத்துல உடைப்பார் என்ற பாடல் முடிஞ்ச உடனேயே குழந்தை வந்ததுன்னு சொல்லணும் அப்புறம் பாந்த பாட்டுலாம் பெருசு குழந்தைய கேட்காத பாட்டு அவ்வளவு அழகா கணக்கு பண்ணி சொல்றவர் யார் சேக்கிழார் மாதிரி தேவார பதிகத்தை படிச்சுட்டு நூல் செஞ்சிருக்காரு சரியா படிக்காம நூல் செய்யவே இல்லை அப்புறம் ஞானசம்பந்தரும் வேதாரண்யத்தில் இருக்காங்க வேதம் கதவை புட்டிட்டு போயிட்டு இருக்குது கதவை திறக்கணும் அப்பறம் பாட்டு கதவை திறக்க பாட சொல்றார்கள் அப்பறம் முதல் பாட்டு ரெண்டு பாட்டு மூணு பாட்டுன்னு பத்து பாட்டு பாடுறாரு பத்து பாட்டு பாடியும் கதை திறக்கல அப்படின்னு கேட்கிறார் கதை எழுதினாரு ஏய்யா பத்து பாட்டு பாடியும் கதை திறக்கலைங்கிற உங்களுக்கு யார் சொன்னாங்க அந்த பதியத்தம் கடிஞ்சம் கடைசி பாட்டும் பர்ஷி பாட்டு பத்தாவது பாட்டுல கேட்கிறாரு இறக்கமன்றியர் கொஞ்சம் கூட மனசுல இறக்கம் இல்லையா வேடாருனே பெருமானே இந்த கதவை இக்கதவன் திறப்பின உடனே கதவை திறக்கவையா அப்படின்னு கேட்கிற ஆதங்கம் அந்த பாட்டுல இருக்கிறதுனால கதவு திறக்கவே கதவு திறந்து இப்படி பாடுவாரோ கதவு முன்னே திறந்து விட்டா இறக்கம் இல்லாத பெருமானேன்னு இறைவனை சொல்லுவாரா அதனால்தான் பத்து பாட்டு பாடித்தான் கதவு திறந்ததுன்னுடா கதை எழுதுங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சுவாமிய தரிசனம் திரும்பி வராங்க சம்பந்தர பார்த்து நீ கதவு மூடுறதுக்கு பாடியா சம்பந்தர் பாட ஆரம்பிச்சார் ஒரு பாட்டு பாடினே கதவு மூடிடுது ஒரு பாட்டு பாடுன கதவு முடிச்சுன்னு சொன்ன ஆதாரம் அப்படின்னா சம்பந்தர் பாட்டை பாடின பதிக்கட்டை எடுக்க முத பாட்டுல சொல்ற அவர் என்ன சொல்றார் கதவம் திரு காப்பு கொள்ளுங்கிறனாலே சதுரம் மறைதான் தூதி செய்து வணங்கும் அந்த பதிகம் சொல்றார் கதவம் திருக்காப்பு கொள்ளும் இந்த கதவு மூடியுங்கய்யா ஒரு பாட்டு சொன்னார் கதவை மூடிக்கொள்ளு என்று சொன்னார் கதவு மூடிட்டு இது எப்படி இந்த ஒரு பாட்டிலே முடிச்சுன்னு உங்களுக்கு தெரியும்னா ரெண்டாவது பாட்டு மூணாவது பாட்டிலேன்னு பத்து பாட்டு திரும்பி திரும்பி படிச்சு பாக்கிறேன் ஒரு பாட்டில கூட கதவை தரங்கிற வார்த்தையே இல்லை கதவை தரங்கள் என்ற வேண்டுகோளை இல்ல அவர் தரக்காம இருந்தா தானே கதவு மூடுன்னு சொல்றது மூடாம இருந்தா தானே வேண்டுகோள் கொடுக்கணும் முத பாட்டே வேண்டுகோள் முடிஞ்சு போச்சு அதுவே அடுத்த பாட்டு பாடும்போது கதவு மூடிக்கணும் கேட்கவே இல்ல இதெல்லாம் நல்லா படிச்சுட்டா ஒரு பாட்டு பாடின கதவு மூடி விட்டதுன்னு அதே மாதிரி இங்க நாலு பாட்டு பாடின குழந்தை வந்ததுன்னு எப்படி எழுதினார்னா நாலு பாட்டுக்கு மேல வருகிற பாட்டை படிச்சா கத அந்த குழந்தைய குறுன்னு கேட்கிற வேண்டுகோளே இல்ல முதல் நாட்பாட்டுல வேண்டுகோள் இருக்கு மற்ற பாட்டுல இல்ல என்பதை நாம் கண்டுபிடிக்கணும் இதுக்கு மேலே இன்னொரு நயம் இருக்கு அதை நான் சொன்ன நேரம் ஆயிடுமே இருந்தாலும் சொல்ல ஏழாவது பாட்டுல குழந்தைய தான் கேட்கற இது இருக்குது அஞ்சாவது பாட்டுல நான் சொல்லிட்டேன்னா நீங்க நான் சொல்லிட்டேன்னு நம்பிக்கையில போய் புத்த பாக்க போறீங்க பார்த்த உடனே என்ன ஐயா பொய் சொல்லிருக்காரு இவரு மேடையில் உட்காந்துட்டு பொய் சேசினாரா ஏழாவது பாட்டுல இருக்குயா ஏழாவது பாட்டில் இருக்கிற பாட்டு இருக்கா அது ஏழாவது பாட்டு இருக்க கூடாது மூணாவது பாட்டா இருக்கணும் மூணாவது பாட்டில் வேண்டுகோளே இல்லை அந்த மூணாவது பாட்டு ஏழாவது பாட்டா இருக்கணும் கேக்கிடாறு காலத்தில் அந்த புராணத்தில் ஏழாவது பாட்டை மூணாவது பாட்டை போட்டு மூணாவது இருக்கிற பாட்டை ஏழாவது போட்டிங்கன்னா ஒன்னுல இருந்து இந்த உரைப்பாறு என்ற நாலாவது பாட்டு வரையில வேண்டுகோள் இருக்கு கதவை இந்த குழந்தைய குடு குழந்தைய குடு குழந்தைய குடுன்னு கேட்குது அப்புறம் பின்ன வருகிற பாட்டில கிடையாது வேண்டுகோளை இல்லை இப்ப பதிப்பிச்சவர்கள் அந்த ஏழாவது பாட்டை மூணாவதில் இருந்து எப்படியோ அவருடைய எழுதும் போது இந்த மூணாவது பாட்டை வந்து ஏழாவது பாட்டாகவும் ஏழாவது மூணாவதாகவும் எங்கோ ஏழு தலைகளை பிறண்டு போய் எழுதியிருக்கிறார்கள் சேக்கழார் அப்படி சொல்ல மாட்டார் சேக்குழார் இந்த பாட்டுக்கு பின்னாடி பாடலே கிடையாதுன்னு எப்படி ஏழாவது பாட்டில் இருக்கும் வேண்டுகோள் எனக்கும் ஒரு சந்தேகம் வந்துட்டு இப்படி இருக்க அப்புறம் முதல் நாலு பாட்டை படிக்கும்போது மூணாவது பாட்டில வேண்டுகோள் இல்ல அப்படி ஆனா மூணாவது 7 ஏழு இருக்கணும் ஏழாவது மூணு சரியா போகுது போய்விட்டு நான் பொய்யா பேசணும் பிரச்சாரம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக விஷயத்தையும் நல்லா சொல்லிட்டேன் எடுத்த திருப்பதிகத்தின் குட்குறிப்பு உலகின் பாசம் அடுத்த வாழ்க்கை அறுத்திட வேண்டும் அந்த பாடல்ல இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் தங்களுடைய பாசத்தை அறுத்துக்கொள்ள வேண்டியது நிச்சயம் பாசம் அடுத்த வாக்கையை வேண்டும் என்று அன்பர் பாட அன்போடு பாடினர் கடுத்த நம்பிய கண்டருதம் கையகையில் கையிலகில் கூட தடுத்த செய்கை தான் முடிந்திட தங்கள் சார்பு தந்தளிக்கின்றார் பாட்டு ரொம்ப இப்ப நான் வச்சுட்டேன் பொறு பெருவாய முதலைக்கரையின் கண் கொடுவந்து பிள்ளைகனை உருவான் என்ற தாயோடு எடுத்துக் கொடுவந்து அப்படி கரையிலே கொண்டு வந்து முதலே கொடுத்தவுடனே தாயார் அந்த குழந்தையைப் போய் தூக்கி கொண்டு வந்து சுந்தர கால வழிபடச் சொல்லுகிற உயிரளித்த திருவாலந்தன் சேவடிக்கு சில மறைவோன் நொடும் மறுவா அருந்து அருவி மலர் மாறி பொழிந்தார் விசும்பில்வான் ஓர்கள் தேவர்கள்லாம் மலரி மழை புரிந்தார்கள் பாட்டின் படிச்சு அப்பொழுது இந்த கரையிலே குழந்தை வந்தது தாயார் சென்று அதை சுந்தருடைய தாலில் விழுந்து வணங்கச் செய்தார் தாயாரும் தகப்பனாரும் வணங்கினார்கள் என்று பன்னெண்டாவது பாட்டிலே பார்த்தோம் என்று பன்னெண்டாவது பாட்டிலே பார்த்தோம் மண்ணின் உள்ளார் அதிசயித்தார் ஊரில் இருக்கிற மக்கள்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டார்கள் குளத்தில தண்ணியே இல்ல தண்ணி ஊறி வந்தது ஊர்ன தண்ணியில திடீர்ந்து முதல அங்கு மங்கு ஓடிச்சு அந்த முதலையினுடைய வயிற்றிலே ஒரு குழந்தையினுடைய பிண்டம் உருவாச்சு அந்த பிண்டத்துக்கு யமன் கொண்டு வந்து உயிரை கொடுத்தான் உயிர் சேர்ந்த பிறகு அந்த குழந்தையை அப்படியே முருசா பன்னிரண்டு வயசு குழந்தையை கொண்டு வந்து கரையிலே முதலை விட்டது இதை நேர பார்த்தவர்கள்லாம் அதிசயமடைந்தார்கள் மறையோரெல்லாம் உத்தரியம் விண்ணில் ஏற விட்டார்த்தார் பிராமணர்களுக்கு சந்தோஷம் உடனே மேலே இருந்த ஆடையை தூக்கி ஆகாசத்துல உட்டி எறிஞ்செறிஞ்சி பிடிச்சார்கள் மகிழ்ச்சி ரொம்ப போயிடுச்சுன்னா தன்னுடைய மேலாடைய வெளியிலே விஷி எறிந்து அதை பிடிச்சு விளையாடுறது ஒரு ஆனந்தம் அது அந்த பிராமணர்கள் செய்தார்களாம் வேதான் இக்கழுந்தது அண்ணால் ஆ அரும் அதன் பிறகு சுந்தரர் அவிநாசியில் இருக்கிற சிவனை வழிபடப் போனார் அரணம்மை அருமரையோன் தண்ணின் கண்ணின் மணியான் புதல்வனையும் கொண்டு பணிந்தார் அந்த குழந்தையும் அழைச்சு கொண்டு போய் சுவாமி சன்னிதியிலே நமஸ்காரம் பண்ணி அங்கே வழிபட்டார் சுவாமியின் அருளால இந்த குழந்தை கிடைச்சதுனாலே குழந்தையை அழைச்சிக்கிட்டு கோயிலுக்கு போய் சுவாமிய வழிபாடு பண்ணார் பரவும் பெருமை திருப்பதிகம் பாடி பணிந்து போந்து அதுக்கு பிறகு அந்த கோயிலுக்குன்னு தனியா ஒரு பதிகம் பாண்டார் பதவிப்ப நமக்கு கிடைக்கல அன்பு விரவு மறையோ அன் காதல் அணை பிறகு அந்த குழந்தைய வீட்டுக்கு அழிச்சு வந்தார் வெண்ணூல் பூட்டி அந்த வீட்டில் மறுபடியும் சொந்தக்காரன் அழிச்சு உட்கார வச்சு புதுசா உயிரோடு வந்த குழந்தைக்கு பூநூல் கல்யாணம் பண்ற சுந்தர் தலைமை சுந்தர தலைமை வச்சு அந்த வீட்டில இருந்து அந்த குழந்தைக்கு பூநூல் கல்யாணம் நடத்தி இருக்கிற பெண்ணூல் பூட்டி அண்ணா முரச கல்யாணம் முடித்து அவருக்கு முன்னூறு அணியும் கல்யாணத்தை நிறைவேற்றி முடிச்சேர்த்தால் குறவமலர்ப்பும் தன்சோலை குளவும் அலைநாடு அடைகின்றார் சேரருக்கின்ற மலைநாட்டை நோக்கி சுந்தரர் போய்கொண்டிருக்கிறார் இந்த ஒரு அதிசயமான அற்புத நிகழ்ச்சி ஒரு பிராமண குழந்தைக்கு சுந்தநூல் சுவாமி போய் பூநூல் கல்யாணம் பண்ணி வைச்சார் அதுமாரி ஒரு ஏழ பிராமண குழந்தைக்கு உபநயன நாம் சொந்த பொறுப்பில பணம் கொடுத்து கல்யாணம் பண்ணி இருக்கிறது ரொம்ப புண்ணியம் அதுக்காக திருப்பணந்தால் இப்ப இருக்கிற சுவாமிகளுக்கு முன்னிருந்தவர் அண்ணந்தி தம்பிரான் சுவாமிகள் அவர் என்ன பண்ணியிருக்கார் ஒரு எண்டோ உண்டு வச்சிருக்கார் யாராவது பிராமணர் ஏழை பிராமணர் தன் வீட்டில குழந்தைக்கு உபநயனம் பண்ணணும் பணம் இல்லேன்னா அவங்க எழுதி அந்த திருப்பனால் எழுதி அந்த பண்டிலிருந்து கொஞ்சம் பணம் தர்றாங்க இது ஆயிரமும் ரெண்டாயிரமோ பணம் கொடுக்கறாங்க அதை வாங்கி அந்த குழந்தைக்கு தங்க வீட்டு குழந்தைக்கு இன்னைக்கும் உபநயனம் பண்ணிக்கிறதுக்கான் அவர் அன்னைக்கே ஒரு எண்டோமெண்ட் பண்ணிருக்கார் ஆக இந்த கதை இந்த காலத்திற்கு உள்ளத்திலே ஈர்ப்பு உடையதாக்கி ஒரு எண்டோமெண்ட் பண்ண செய்திருக்கிறா இந்த வரலாறு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று சொல்லறேன் இதை படிச்சு விட்டு ஒருத்தர் மனமுருகி இந்த ஒரு நிகழ்ச்சி இன்னைக்கு நடக்கணும்னு ஒரு எண்டோவுட் பண்ணி விட்டு போயிருக்கார் திருப்பந்தாளில் இருந்த அருணந்தம்பரான் சுவாமிகள் அவர்கள் சென்ற சென்ற குடபுலத்து சிவன் ஆரடியார் பதிகள் தோறும் போகிற போகிற ஊர்கள எங்கெங்கே சிவன் கோயிலுக்கோ அங்கெல்லாம் நன்றி மகிழ்வுற்று எங்குற்று நலஞ்சார் தவமும் அங்கெல்லாம் இறைவனுடைய கோயில தவமும் தலமும் அந்த ஸ்தலம் என்ற குரையும் கானகமும் துன்று மணிநீர் காஞ்சாரும் காடுகள் காட்டுக்கு நடுவு வருகிற காட்டாறுகள் விக்கினியன் தாண்டி போறார் துரு கற்றுரமும் வெறும் கல்லா கிடக்கிற பாலைவனம் சுரம் என்பது பாலைவனம் துருகள் என்றால் உருட்ட உருட்ட கல்லா கிடக்குது குழாங்கல்லா கிடக்கிற பாலைமனமும் கடந்தருளி குன்ற வளநாட்டகம் புகுந்தார் மலைநாடை போய்சேர்ந்தார் கேரளாவுக்கு வந்துட்டார் ஆகவே அவினாசி என்பது கோயம்புத்தூர் பக்கம் எல்லாம் தாண்டி போனோம் கேரளா பார்டர் என்று சொல்றோம் அந்த மலைநாடு அந்த மலைநாட்டுக்கு வந்தாராம் குன்ற வளநாட்டு அகம் பூந்தார் குளவும் அடியேன் அகம் பூந்தார் அப்படி மலைநாட்டுக்கு போன சுந்தரர் என்னுடைய மனத்திலே பூந்திருக்கார் வா என்று சொல்றார் சேர்க்கல சேக்கிழா கதை சொல்லிட்டே வரும்போது அவருக்கு சுந்தர மேல இருந்த ஒரு அளவற்ற ஆனந்தத்தினாலே அவர் என் உள்ளத்திலையும் புகுந்துவிட்டார் முன்னாள் முதலை வாய்ப்புக்கைந்தன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னே முதலை வாயிலை புகுந்த ஒரு பிள்ளை மைந்தன் முன்போல் வரமீட்டு அந்த குழந்தையே பழபடி திரும்ப வரவழைச்சு பெண்ணார் ஆரூரர் எழுந்தர் உடல் அந்த ஆரூரர் இப்படி ஒரு செயல் செய்துவிட்டு இப்பொழுது நம்முடைய சேர வந்து கொண்டிருக்கிறார் என்ற செய்தியை அறிந்து ஒற்றர்கள் சேரமானுக்கு சொல்றார்கள் இங்க வந்துகிட்டு இருக்கிற செய்தியை ஒற்றர்கள் அறிந்து போய் சேரனுக்கு சொன்னார்கள் முதலவாயிருந்து ஒரு குழந்தை வரவழைச்சுட்டு அற்புதம் செய்துவிட்டு இப்ப சுந்தர வந்து கொண்டிருக்கிறார் எழுந்தருளான் என்றார் வந்து கொண்டிருக்கிறார் என்று சேரர் பிறார்க்கு அந்நாட்டு அரணார் சேரமான் பெருமாளுக்கு சேரநாட்டில் இருக்கிற அடியார்கள் எல்லாம் போய் ஓடி சொன்னார்கள் முன்னே ஓடி அறிவிப்ப பொன்னார் கிழியும் உடனே பார்த்தார் ஒரு துணியில நிறைய பொற்காசு வச்சு மூட்டை மூட்டையாக கட்டி வந்தவங்களுக்கு கொடுத்தார் தனக்கு நல்ல செய்தி சொல்ற என்னுடைய நண்பன் வருகிறான் என்று நல்ல செய்தி சொன்னார் என்று பொற்கிழி கொடுத்தாராம் பொன்னார்கிழியும் மணிப்பூனும் நல்ல கல் பதித்த ஆபரணங்களும் காசும் தூசும் கொடு பொருள் பொழு இந்தார் வெறும் காசுகள் பொற்காசு கொடுத்தார் சில பேருக்கு சில பேருக்கு தூசு ஆடைகள் கொடுத்தார் அதாவது ரகவாரியா ரொம்ப பெரிய மனுஷனா இருந்தா பொற்காச மூட்டையா கட்டி கொடுத்திருக்காரு கொஞ்சம் சாதாரண ஆளு வெறும் பவுன் நகை இல்ல அதுல கல்லு வச்சு அழைச்ச நகை அதான் மணியும் கூணும் மணிவதித்த ஆபரணம் கொடுத்தாரு கல் நகை இன்னும் கொஞ்சம் சாதாரண ஆசு வெறும் காசு மட்டும் கையில விட்டாரு அடுத்தாப்புல ஒருத்தன் போன சாதாரண ஆளு வெறும் ஆடை இத கட்டிதோ ஒரு வேஷிய கொடுத்துட்டான செய்வதொன்றும் அறியாதி சிந்தை மகிழ்ந்து களிவோர்ந்து ரொம்ப மகிழ்ச்சியாகிய அந்த சேரமான் என் ஐயன் அணைந்தான் எனக்கு தலைவன் வருகிறான் ஐயா என்னைகாடும் மண்ணல் அணைந்தான் என்னை ஆற்கொள்கின்ற தலைவன் சுந்தரர் வருகிறான் ஆரூரில் சைவன் அணைந்தான் திருவாரூரில் பிறந்த ஆதிசைவகுலத்தில் பிறந்த சுந்தரன் வருகின்றான் என் துணையாம் தலைவன் அணைந்தான் எனக்கு துணையாயிருக்கிற நட்பாய் இருக்கிறவன் துணைனா நட்புன்னு அர்த்தம் நட்பா இருக்கிறவன் வந்தான் தரணி எல்லாம் அணைந்தான் அணைந்தான் என்று ஓகை முரசம் சாற்று வித்தார் என்று இப்படி மகிழ்ச்சியினாலே ஊரங்கும் பறை அறிவித்தாராம் சேரமான் பெருமாள் பெருகும் அதிநூல் அமைச்சர்களை அழைத்து மந்திரியெல்லாம் கூட்டார் பெரியோரு எழுந்தர் உளப்பொருவில் நகரம் அலங்கரித்து சுந்தரர் வரப்போறார் அதனால ஊரெல்லாம் அலங்காரம் பண்ணுங்கோ உத்தரவு போடுறார் பன்னிப் பயணம் புறம் படுவிட்டு இதெல்லாம் சொல்லிட்டு இவர் சுந்தரரை அழைக்க எதிரேற்று அடைப்பதற்காக ஊரின் எல்லைக்கு வரார் அருவி மகமால் யானையினை அணைந்து மேல் கொண்டு கொண்டு யானை ஏறிக்கொண்டு சேரமான் வரார் விசை கொண்டு அரசர் பெருந்தரு கழிய எதிர் வந்தார் தன்னுடைய ராஜபீதியைத் தாண்டி வந்து கொண்டிருந்தார் சேரர் குளம் உய்ய உய்ந்திட வந்தார் சேர்ந்தர் குளம் உய்வதற்குப் பிறந்த சேரமான் சுந்தரரை அழைக்க ராஜாபானதனாலே யானை மேல வந்தார் மலை நாட்டு எல்லை உட்புகுத வந்த வந்தொண்டரை மலை நாட்டுக்குள்ள சுந்தரன் உழைஞ்சிட்டார் வரையில் சிலை நாட்டிய வெல் கொடிச்சேனை சேரர் வருமான் அந்த சேரரும் அந்த தன் நாட்டு எல்லைக்கு போயிடுறார் சுந்தரரை சந்திக்க ஆனா அந்த சுந்தர சேரமானுக்கு ஒரு பெருமை சொல்றார் சேக்கிழ கிமேமலையில தன்னுடைய வில் கொடியை பொறித்து விட்டு வந்த சேரன் இந்த சேரர்கள்னா கிமேமலையில தன்னுடைய கொடியை பதிக்க வைத்தார்கள் சிலை நாட்டிய வெல்கொடி வில் எழுதிய கொடியை சிலை நாட்டியா மலை மேடுமலையில இமயமலையில வில்லை நாட்டி வந்தவன் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதான் ஒரு சேரரசன் இமயமலை வரையில தன் சேனையை கொண்டு போய் ஜெயிச்சு அங்க கொடி நட்டு வந்தான் ஆனால இமயவரம்பன் இமயாடு வர தன் எல்லையை பரப்பினவன் என்று அந்த ராஜாவுக்கு பெயர் அந்த இமயவரம்பன் குடும்பத்திலே அந்த பரம்பரையில வந்து பிறந்தவராகிய இந்த சேரமான் பெருமாள் எதிரி சென்று தலை நாட்கமல போதனைய சரணம் பணி பணிய தாமரைப்பு போன்ற சுந்தருடைய கால்ல விழுந்து வணங்க தாவி பல்ஸ் தலைநாட்டு அமுது ஆரூர் தாமும் உடனே சுந்தரரும் சேரமான் கால்ல விழுந்து வணங்கினார் ஆரூர் தாமும் தொழுது கலந்தனரால் அதாவது சேரமான் சுந்தர வணங்கும் போது வேடிக்கை பார்க்க மாட்டார் சேர்ந்து வணங்க அடியார்களுக்கு வழக்கம் அடியார்கள் தங்களை ஒருவர் திரும்ப அவர்களை வணங்கணும் அப்படி ரெண்டு பேரும் வணங்கி எழுந்தார்கள் இரண்டு பேரும் கட்டி பிடித்துக் கலந்தார் கலந்தனரு என்று அந்த வார்த்தையாரை சொல்ற மேல சுந்தை மகன திருவாரூரும் மிகுமி மேனிகள் வேறாம் ஜெனீனும் திருவாரூரிலே வந்த சுந்தரரும் சேர்மான் பெருமாளும் உடம்பால் வேறு வேனானவர்கள் தந்த மேனிகள் வேறாம் ஜெனினும் ரெண்டு பேருடன் உடம்பு வேறு வேறு என்று சொன்னாலும் ஒன்றாம் தன்மையராய் உள்ளத்தால் ரெண்டு பேரும் ஒரே எண்ணமுடையவராக மாணார்கள் முந்த எழுந்தருளா எழுங்காதலில் தொழுந்து முயங்கி ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் கட்டியணைத்து உதியர் முதல் வேந்தர் சேரர்களுக்கு முதல் தலைவரான சேரமான் எந்த பெருமான் திருவாரூர் செல்வம் எனது இன்புற்றார் நீங்கள் திருவாரூர்ல வரீங்களே திருவாரூர் செல்வம் சொல்லுங்கள் திருவாரூர் சிறப்பு திருவாரூர் செல்வம் என்றால் திருவாரூர் எவ்வளவு சிறப்பா இருக்கு நான் நீ வந்தேன் கொஞ்ச நாள் உங்களோட பார்த்துட்டு இருந்தேன் பிறகு திரும்ப சேர்னாறு வந்தாச்சு அதுக்கு பிறகு சேர் திருவாரூர் எப்படி அழா இருந்தது என்பதெல்லாம் எனக்கு தெரியாது திருவாரூர் நடந்த செய்திகளை கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சேர பார்த்து கேட்கிறார் அதான் திருவாரூர் செல்வம் எனவி திருவாரூர்ல இருக்கிற சிறப்பை சொல்லுங்கள்னு கேட்டார் இதே மாதிரிதான் முன்ன ஒரு நிகழ்ச்சி ஒன்னு நடந்திருக்கு திருநாவுக்கிற சார் திருவாரூருக்கு போனார் அப்ப மாரளி மாசம் திருவாதர உற்சவம் நடக்குது அதெல்லாம் பார்த்துட்டு சுந்தரர் அந்த திருநாவுக்கரச திரும்பி வரும்போது எதுக்கான சம்மந்தர் போனார் ரெண்டு பேரும் சந்தித்த திருவாரூர் போனீங்களா திருவாரூர்ல என்ன சேஷம் கேட்கிறார் அப்போ திருவாரூர்ல திருவாதர நடந்ததுன்னு ஒரு பதவியே பாடிட்டார் அதே மாதிரி இப்ப சுந்தர சேரமான் பெருமாள் உங்களுடைய திருவாரூர் சிறப்பு என்ன என்று கேட்கிறதுனா திருவாரூர் செல்வம் தினவி என்பது என்பது பாட்டு ஒருவர் ஒருவரில் கரந்து ரெண்டு பேர் மனங்கலந்தார்கள் குறைபாடின்றி எந்த குறைச்சலும் இல்லாமல் உயர்காத இருவர் அன்பின் செயல் கண்ட இரண்டு திறத்து மாந்தர்களும் ரெண்டு பேரும் அப்படி மிக உயர்ந்த அன்பு உடையவர்களாகப் பழகினார்கள் பெரு மகிழ்ச்சி கலந்தர கலந்த கலந்து அ ஆர்தார் ரெண்டு பேரும் மகிழ்ச்சியிலே கலந்து ஆரவாரம் செய்தார்கள் பெருமான் தமிழின் பெருமாளை சேரமான் பெருமாள் தமிழ் பெருமாள் சுந்தரரை பார்த்து சொல்றாராம் வருகை வர இன்மிசையேற்றி தம்பீரான் மதிவெண் கொடை கவித்தார் அப்புறம் அந்த சுந்தரரை யானை மேலே ஏறி உட்கார வச்சார் கைவரையின்மிசையேற்றி மலைனா மலை மாதிரி உருவம் ஆனா அந்த மலைக்கு ஒரு கையிருக்குனர் கைமலைனா யானைன்னு அர்த்தம் ஆகவே கைவரையின் வரி கைவரை நடந்து வருகிற தும்பிக்கையுடைய மலை போன்ற யானையின் மேலே சுந்தரரை ஏறி உட்கார வச்சார் மிசை ஏற்றி தாம் பின் மதி பெண் கொடை கவித்தார் அந்த சுந்தருக்கு பின்ன தானே யானையில ஏறிட்டு தன் கையில கொடை பிடிச்சிட்டு வந்தார சுந்தரரை முன்னே உட்கார வச்சு தாம் பின்னே உட்கார்ந்து அந்த சுந்தருக்கு நிழல் கொடுக்க கொடையை பிடிச்சிட்டு வந்தார் சேக்கிழார் அரங்கேற்றம் பண்ணும் போது சேக்கிழார் முன்ன உட்கார வச்சு சேக்கிழார் மடியில பெரியவரான ஓலைச்சோடிய வச்சு சேக்கிழாருக்கு பின்னாடி அந்த இரண்டா ராஜராஜன் அபயகுல அனவாய் சோழன் ஏறி உட்கார்ந்து ரெண்டு கையிலும் கவரி வீச்சினான் இவருக்கு என்ன செய்யறான் இவனே கொடைபிடிச்சான் என்று சொல்றார் இந்த கதையெல்லாம் சொன்ன பிறகுதான் சேர்க்கிடாருக்கு நடக்க போகுது இதெல்லாம் அந்த அரங்கேற்றம் இந்த கதை பாட்டெல்லாம் பாடி இவர் அரங்கேற்றம் பண்ண பிறகு இவரை யானை மேல உட்கார வச்சு அந்த சோழ அரசிய போறான் அதுக்கு முன்னாடியே சுந்தரருக்கு செய்த ஒரு சிறப்பை இந்த பாட்டில் பாடி அப்படி அரசர்கள் நம்முடைய தேவார ஆசிரியர்களுக்கு மிகப்பெரிய மதிப்பு கொடுத்திருக்கிறார்கள் என்பதையும் நான் பார்க்கிறேன் ஆகவே சுந்தரர் இப்ப ஒரு யானை ஏறி போறார் இனிமே இன்னொரு யானை மேல ஏறி கையில வைப்பார் அது முதற் கூட்டி இன்னொரு யானை மேல இவர் ஏற்றிட்டு வர மண்ணில் உள்ளார் அதி உதியர் பெருமான் பெருஞ்சேனை ஒவ்வொதம் கிளந்ததென ஏறுப்ப ஒரு கடலே சத்தம் போட்டது போல சேர நாட்டு மக்கள் சத்தம் போட்டார் கதிர்வன் திருநீற் அன்பர் குழாம் கங்கை நீ கங்கை கிளம்பது என ஆ அடியார்கள் உடம்பெல்லாம் விபூதி பூசி அது கங்கை ஆற்று வெள்ளம் ஒழித்தது போல இருங்கள் எதிர்வந்து இரஞ்சும் அமைச்சர் குழாம் ஏறுங்கி உளித் துகளாற்று அமைச்சர்களால் குதிரையில் ஏறி வந்தார்கள் அந்த குதிரை நடந்த கால் தூச்சி எங்கும் பறந்தல் கங்கிய மஞ்சனில் இங்கிவன் எங்கும் புனை பரமர்தம் திருப்பதி பலவுணன் அந்த மலைநாட்டில் எத்தனையோ சிவன் கோயில் ஒவ்வொரு சிவன் கோயிலுக்கும் இந்த சுந்தர அழிச்சிட்டு போறார் சேரமான் பெருமாள் மலைநாடு ஆகிய கேரளாவில் உள்ள அத்தனை சிவன் கோயிலுக்கும் அழிச்சிட்டு போனார் மலையினடு நாடு எங்கும் கேரளாவிலே எல்லா இடத்திலும் புனை பரமர் பாம்பன இந்த திருப்பதி அவருடைய கோயில்கள் சிவபெருமானுடைய கோயில்கள் எல்லாவற்றிலும் பனிந்தேத்தி அங்கெல்லாம் சென்று வழிபட்டார் பொன்னெடும் தட முடி மோதையில் மகோதையில் புகுந்தனர் கடைசியில் எல்லாரும் போயிட்டு கடைசியில் மகோதை என்ற அரமனை இருக்கிற தலைநகரத்துக்கு வந்து சேர்ந்தார்கள் திருவஞ்சக்களம் தண்ணில் திருவஞ்சக்கலம் என்பது மேலைக்கடற்கரை ஓரத்தில் இருக்கிற ராஜாவினுடைய ஒரு பட்டினம் அந்த திருவஞ்சக்கலம் என்ற இடம் கடற்கரை ஓரமாக இருக்கு அங்க ஒரு சிவன் கோயில் இருக்கு அந்த கோயிலுக்கு தான் சேரவான் போய் பதியும் பாடியிருக்கிற கரிய கண்டர்தம் கோயிலை வளங்கோடு அந்த கோயில வளம் வந்தார் காதலால் பெருகண்பு புரியும் உள்ளத்தார் உள்ளிலுக்குள்ளே போனார் இறைவர்தம் பூங்கழல் இணை போற்றி சிவபரான் திருவடியை வணங்கினார் அரிய செய்கையில் விழுந்தெழுந்து அலைப்பூறும் மனைவாழ்க்கை சரியவே தலைக்கு தலை மாலை மாலை அப்ப சுந்தர் உலகத்துல ஒரு வெறுப்பு என்ன வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கையே வேண்டாம் இந்த உலக வாழ்க்கை கேட்கிற தலைக்கு தலை மாலை என்ற ஒரு பதிகம்பாடி உலகத்துல வெறுப்பு அவருக்கு எத்தனை வயசு கொஞ்சம் பதினெட்டு வயசு தாங்க சுந்தர் இருக்கு நேரம் வயசு பதினெட்டு பதினெட்டு வயசுல உலக வாழ்க்கை பதினாறுல தான் ஒரு இன்பத்துக்கு வந்தார் பதினாறு வயசுல கல்யாணம் குடும்ப வாழ்க்கை வந்தார் அது கூட அவர் ரெண்டு வருஷமும் வீட்டிலே இருந்து இன்பத்தார் தெற்க தென்காசி வரை போயிருக்கார் வடக்கு மயிலாப்பூர் வரலாம் போயிருக்கார் இந்த ரெண்டு வருஷம் திருவத்தியூர் போய் கல்யாணம் பயின்றிருக்காருன்னு ஒரு கல்யாணம் ஆகவே அவர் ரெண்டு வருஷ காலமும் தான் ஒரே இடத்துல வீட்டுல இன்பம் துரிச்சவர்னு முடியாது ஆனால்தான் அவரை யோக செய்தவர் என்று சொல்லப்படுகிறார் அவர் பேருக்கு கல்யாணம் செய்தவரே தவிர உண்மையிலேயே அவர் தொருள் வாழ்க்கையே மேற்கொண்டவர் யோக பயிற்சியிலேயே அவர் தன்னுடைய நாள் முழுவதும் செலவிட்டவர் அதனாலே இறைவனை பார்த்து இந்த உலகத்திலே தன்னுடைய மனைவாழ்க்கை வேண்டாம் என்று விண்ணப்பம் செய்து கொண்டு பாடிய பதிகம் தலைக்கு தலைமாலை என்று சொல்கிற பதிகம் அங்க பதிவித்து பாடினார் இப்படி அவர் திருமஞ்சக்களத்திலே தலைக்கு தலைமாலை என்று சொல்லி தன்னுடைய மனைவாழ்க்கை வெறித்த பிறகு எரித்தார் திருப்பதிகத்தின் உள்கருத்து என்ன என்று கேட்டால் இவ்வுலகினில் பாசம் அடுத்த வாழ்க்கையை அறுத்திட வேண்டும் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பாச வாழ்க்கையை இறைவனே நீக்க வேண்டும் என்பதுதான் அந்த பதிகத்தின் குறிப்பு என்று சேர்க்குழார் நமக்கு சொல்ற வேண்டுமென்று அன்பர் அன்பினில் பாட அன்போடு சுந்தரவர் இந்த பாட்டை பாடினார் கண்டர் கடும விஷம் அந்த துள்ளிக்கொண்டிருந்தது கழுத்தலை கடு ததும்பிய கண்டர் தம் கையிலையில் கனத்தவருடன் கூட அந்த சிவகணத்திலே தானும் ஒரு கணமாக போய் சேர வேண்டும் என்ற எண்ணம் சுந்தரருக்கு வந்துவிட்டது தடுத்த செய்கை தான் முடிந்திட தங்கள் சார்புதருகின்றார் உடனே சிவபெருமான் முன்னே சுந்தரரை தடுத்தாட்கொண்டது மட்டுமன்றி இப்போது தன் திருவடியிலே கருணையும் உடையவராக ஆனார் சிவபெருமான் அவருக்கு கருணை செய்ய முன் வந்து விட்டார் மந்தமிடைந்த பூங்கயிலை நல்ல வாசனை வீசுகின்ற பெரிய பெரிய மரங்களெல்லாம் நிறைந்திருக்கின்ற கைலாய் மலை கலையில் மலை கையிலே மலையரசன் பெற்ற உமாதேவியோடு கூட வென்றி வெள் விடைப்பாகர் வெண்ணை நிறமான ரிஷபத்தை ஓட்டுகின்றவர் பாகர்னா செலுத்துகிறன் தேர ஓட்டுறவனுக்கு பாகன் பெயர் கி ரிஷபத்தை ஓட்டுறதுனால விடைப்பாகன் ரிஷபத்தை ஓட்டுகிறவன் அர்த்தம் வேற ஒன்றும் வெள்ளி விடைப்பாகர் ரிஷபத்தை செலுத்துகின்றவராகிய ஓற்றுகிறவராக ஒன்று ஒன்றிப்போனான் திருவாரூரன் ஊரன் ஊரன்னா திருவாரூரன் கும்பர் வெள்ளானை உடனே ஒரு தேவலோகத்து வெள்ளானை அடுத்து போயி உடன் ஏற்றி அந்த வெள்ள அணையிலே சுந்தரை ஏற உட்கார வச்சு சென்று கொண்டு இங்கு வாரும் நீங்க அங்க போய் அவனை வெள்ளாங்க உட்காடிஞ்சு அடைச்சிட்டு வாங்க